நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் செப்டம்பர் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஜம்மு கா காஷஷ்மீரில் முதல் முதலீட்டாளர் உச்சி மாநாட்டின் மினி கான்கிளேவ் லே நகரத்தில் நடைபெற்றது மூன்று நாற்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விழா கனடா நாட்டில் நடைபெற்றது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று தெலுங்கானா மாநிலத்தில் முதல் பெரிய உணவு பூங்கா எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டது இரண்டு ஆறாவது இந்தியா சீனா மூலோபாய பொருளாதார உரையாடல் எந்த நகரத்தில் நடைபெற்றது மூன்று எட்டாவது ஆசிய எரிசக்தி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி